الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يؤذي الفلا هادي لا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك لا وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى اله واصحابه واهل بيته وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فيقول الله تبارك وتعالى في محكم التنزيل أعوذ بالله من من بسم الله الرحمن لقد جاءكم رسول பண்ணுவ சோம்ஜி عليهما ஜுமா وَمَا حَاوِي صَلٌ عَلَيْكُمْ بِالْمُؤْمِنِينَ بِالْمُؤْمِنِينَ نَرَاهُ رَحِيم وَقَالَ عِيوان فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَن أَمْرِهِ أَن تُصِيبَهُمْ فِتْنَةٌ او يصيبهم عذاب اليم صدق الله العظيم وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم انا محمد وانا احمد وانا الماحي الذي يمحو الله بالكفر وانا الحاشر الذي يحشر الناس على قدمي وعن العاقب الذي ليس بعده نبي رواه البخاري ومسلم صدق رسول الله صلى الله عليه وسلم او كما قال عليه الصلاه والسلام الهتي بئتي فرغادت كون ذكرك كودي ولن الله رب العزه سبحانه وتعالى بكهل هرين அவனுக்கு நன்றியும் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமாறுகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் வாடகி வசல்ல மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மஸ்ஜி நீயத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹொரபுல்லி சுபஹான எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியே இருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும் எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை அத்துணை விடயங்களில் முற்றாக தகிர்ந்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்குவாவை கொண்டு வசீகத்தும் நசீகத்தும் செய்கிறேன் இஸ்லாமிய சகோதரர்களே அவ்வாவுடைய நல்லே மாதத்தை அடைந்து பதினாவது பிறையை நாங்கள் எட்டிருக்கிறோம் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஏனைய காலங்களை விடியருளில் அவ்வல் மாதம் முகம்மது அழகி வசல்லம் அவர்களை பற்றி அதிகமாக பேசப்படுகிறது அவர்களுடைய சீராக்கள் மஹவாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய சம்பந்தப்பட்டவைகள் நபியவர்களுடைய சம்பந்தப்பட்டவைகள் மஹ் சல்லவ்வாஹு அழகி வசல்லம் அவர்கள் வாழ்ந்த கால பகுதியில் நடைபெற்ற எல்லா நிகழ்வுகளும் பல தலைப்புகளில் உளமாக்கல் பேசுகிறார்கள் அதிகமாக இந்த மாதத்திலே செல்லவாக அடைகி வசல்லம் அவர்களை பற்றி நாங்கள் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டோம் படித்துக் கொண்டிருக்கிறோம் அறிந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய நல்லே அதற்கு செல்லவாக அடைகி வசல்லம் அவர்களுடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட சீராவோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் எப்படி பேசப்படுகிறதோ வரலாற்று ஆசிரியர்கள் எவ்வளவு துல்லியமாக அவைகளை முன்வைத்திருக்கிறார்களோ அது போன்று அழகி வசல்லம் அவர்களுடைய இன்னும் ஒரு பகுதியை உளமாக்கல் பேசியிருக்கிறார்கள் கொரான் எங்களுக்கு அதனை தெளிவுபடுத்தியிருக்கிறது அழகி வசல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுடைய நாற்பதாவது வயதில் நுபூவத் என்ற நபித்துவ பட்டம் கிடைத்ததில் இருந்தே அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைப்பு பணியில் செல்லவா செல்லம் ஈடுபடுகிறார்கள் அந்த கால பகுதியில் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு சன்மானம் இருக்கிறது அதுதான் அதற்கு ரசூடுவாங்க செல்லவாரே செல்லம் அவர்களுடைய என்றால் நபிவர்களுக்கு அல்லாஹு தாலா குறிப்பாக கொடுத்த அற்புறங்கள் மனிதர்களை விட ஏனைய நபிமான கொடுக்கப்பட்டதை விட மிக பிரமாண்டமான மிக பெரிய அற்புதங்களை செல்வாரே செல்வம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்தான் எந்த அளவுக்கு நபியவர்களை அல்லாஹ் மேன்மைப்படுத்தினார்கள் என்றான் அவ்வாஹு தாலா எந்த அளவுக்கு செல்லவாற்ற அவர்களை மேன்மைப்படுத்தினார் என்றால் நபியவர்களுடைய பெயரை தன்னுடைய பெயரோடு அவ்வாஹு தாலா இணைத்துக் கொண்டான் சகோதரர் ஒருவர் அவர் கனிவா சொல்லி இஸ்லாத்தை ஏற்பதாக இருந்தால் அவர் லாயிராக இல்லவா என்று மாத்திரம் சொன்னால் போதாதே அந்த அல்லாஹுடைய பெயரோடு என்ற வார்த்தையையும் அவர் மொழிய வேண்டும் அல்லாஹுடைய தூரர் என்பதை அவர் உள்ளத்தால் உறுதி கொள்ள வேண்டும் அல் அமல் உபில் ஜவாரே தன்னுடைய உடம்பால் அதனை அவர் செய்து காட்ட வேண்டும் பெயர்களூட அல்லாஹ் அற்புதத்தை ஏற்படுத்தினார் என்பதில் பன்னிரண்டு எழுத்து இருக்கிறது ரசூவா என்ற வார்த்தையிலையும் பன்னிரண்டு எழுத்துக்கள் அன்ற பன்னிரண்டு எழுத்துக்களிலும் இல்லை போன்ற எழுத்துக்களுக்கு எப்படி நுக்குத்தாக்கள் இருக்கிறதோ இது போன்றுல்லா என்ற பன்னிரண்டு கிடையாதுமது வா என்ற பன்னிரண்டு எழுத்துக்கும் நுகுத்தாக்கள் கிடையாது ஐந்து எழுத்துக்கள் முகம்மது என்ற வார்த்தையிலையும் ஐந்து எழுத்துக்கள் உள்ள எழுத்துக்களை விட நுகுதா இல்லாத எழுத்துக்கள் கவினது சக்தி வாய்ந்தது உள்ள எ அருத்தங்களை மாற்றலாம் அரபியில் என்ற அர்த்தம் அந்த இருக்கும் நுக்குத்தாவை நீக்கினால் அடித்தான் முடியைத்தான் என்ற அருத்தம் லாய்வா என்ற வார்த்தையில் நுக்குத்தாக்கள் இருந்திருந்தால் முகமதுல்லா என்ற வார்த்தையில் எப்படி அற்புதத்தை ஏற்படுத்தினார் என்றால் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய என்னையோ என்னுடைய முகம்மதுவாவையோ மாற்ற முடியாது அதனால் நுக்குதா இல்லாத எழுத்துக்களை கொண்டுதான் பேர்களை அல்லாஹு தாரா இணைத்தான் அது கொரானில் மிக முக்கியமான இரண்டு சூறாக்கள் இருக்கின்றன அநேகமாக பாடம் இருக்கும் கொரானில் இருக்கும் நூற்றி பதினாலு இந்த இரண்டு சூறாக்கள் வித்தியாசமானவை அந்த இரண்டு சூறாக்களில் அல்லாஹ் தாரா பேரு எதையும் கதைக்கவில்லை அவர்களுக்கு கொடுத்த மூன்று சொல்லி காட்டி அவைகளுக்கு நன்றி செலுத்தும் முறையையும் அல்லாஹூ தாரா அந்த சூஹாமு பேசுகிறார் அடுத்த சூரா முனி சூரா இந்த இரண்டு சூறாக்களிலும் அல்லாஹ் நபியுடைய சிறப்பை மாத்திரம் கூறுகிறான் அல்லாஹுடைய நல்லே இமாமி ரஹமதுல்லே முகமது அல்லவா அவர்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார்கள் மனிதர்கள் நபியவர்களை பார்த்து அல்லாஹுடைய வேறொரு படைப்பாக இருக்கலாமோ அல்லது ஒரு மதத்தை சார்ந்தவரோ அல்லது வேறு ஜிம்மினத்தை சார்ந்தவரோ என்று நினைப்பார்கள் அந்த அளவுக்கு மனிதர்களுடைய வளர்மையான நிலைமை மிக அழகான ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார்கள் நபி அவர்கள் ஒரு மனிதர் தான் ஏனைய மனிதர்களை போன்றவர் அல்லிக்கம் அதுகும் கல்லுதான் அக்சார் அது ஏனைய கற்களை போல அல்ல யாரும் மாணிக்க கல்லை பார்த்து ஏனைய கற்களுக்கு ஒப்பாக்க மாட்டார்கள் மலையில் நடைவதற்கும்ாரும்ாரளை போல மாணிக்கத்தை பாதிக்க மாட்டார்கள்ல அல்ல அல்லா சொல்ல محمد صلى الله عليه وسلم تنجل لي كيال موائر معجز ركالي بالياققاتنا لك موائر معجز ركالي محمد صلى الله عليه وسلم صحابات لكمنال سيدكاتنا لك معجزة امرال عمر خالق للعادة عمر خالق للعادة فلم يكم اتمنى لك اذا معجزة அற்புதம் அரபில நடக்க முடியாது என்றால் வேறொருவருக்கு அதனை செய்ய முடியாது மூலம் அதனை காட்ட முடியாது நபியுடைய முரங்கிதாக்களை பிரிக்கிறார்கள் உலகத்தில நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அல் குரான் நபிக்கு அல்வா கொடுத்த வேதம் இது ஆகப்பெரிய ஒரு அற்புதமான வேதம் ஒரு இமாம் படிக்கிறார் நபிவார்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள் அவர்களுக்கு வேதங்கள் கொடுக்கப்பட்டன அவர்கள் மரணிப்பதோடு அந்த வேதங்களும் சென்றுவிட்டது இல்லை இல்லை இங்கே யாரும் இப்பொழுது பின்பற்ற முடியாது வேதம் அது நீங்கள் மரணித்தாலும் மாறாது காலங்கள் புதிதாக புரிதாக புரிதாக ஆயத்துக்களும் காலத்திற்கு ஏற்றவாறு பேசும் இது நபிக்கு அவ்வளவு கொடுத்த அற்புதம் இசாரா ஒழுங்குடைய பிரயாணம் அதை நபியவர்கள் அரேபிய தீப கற்பத்தில் இருந்து பலஸ்தீனுடைய பூமிக்கு சுமார் ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் நபியவர்கள் போய் அங்கே வாகனத்தை கட்டுகிறார்கள் இமாம்களுக்கு அங்கே இருந்த நபிமான இமாம செய்கிறார்கள் முதலாவது வானத்தில் இருந்து ஏதாவது சென்று சிதறத்து முன்தகாவையும் தாண்டி இந்த நேரடியாக சந்திக்கிறார்கள் சுவருக்கம் நரகத்தை பார்க்கிறார்கள் சுவருக்கவாதிகளுடைய சுவண்டிகளை தன்வாரத்தால் நரகத்திலே உள்ளவர்கள் எல்லாம் பார்த்துவிட்டு அந்த இரவில் வந்து சேர்ந்தார்கள் வந்து கூற யார் சூழல் நிச்சயமாக சென்றிருப்பீர்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் என்னை உண்மைப்படுத்தினோ அல்லா ஹசரத் ரசோடு சவாரிகளுக்கு கொடுத்தான் நபியுடைய மக்காவுடைய வீட்டிலே முற்ற வெளியிலே ஏனைய குழந்தைகளோடு முகமது என்று சிறுவன் விளையாடி கொண்டிருக்கிறான் அதுதான் எங்களுடைய தூதர் முகமது நபிக்கு நாலரை வயது நாலுக்கும் ஐந்து வயதுக்கும் இடைப்பட்ட வயது என்று கிதாபிலே எழுதப்பட்டிருக்கிறது திடீரென்று ஓடி பிடித்த முகம்மதை காணவில்லை அங்கிருந்த சிறுவர்கள் சொன்னார்கள் முகம்மதை காணவில்லை அவர் அங்கே முகமது மரணித்து விட்டார் யாரோ அவரை கொண்டு வந்து மரணிக்க செய்து விட்டார் என்று சொன்னார்கள் புகாரி முஸ்லீமே ஏனைய கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்ட சைகான நிவாயக் நாலரை வயதுடைய அந்த கால பகுதியில் அவர்கள் வந்து நபியவர்களை படுக்க வைத்து அவர்களுடைய நெஞ்சை பிறந்து அதற்கு உள்ளாக இருக்கும் வெளியே எடுத்து நீரில் அந்த கழுவப்பட்டு திரும்பவும் அது நபியுடைய உள்ளத்திலே பொருத்தப்படுகிறது பிற்காலத்தில் நபியவர்கள் நபியாகி சகரத்தான சரது நபிக்கு சிடும செய்கிறார்கள் புகாரியில இருக்கிறதே அதற்கு அடக்கிறார்கள் நான் நபியுடைய நெஞ்சில் என்று சொன்னார்கள் இப்படியாக நபியுடைய நெஞ்சில் மூன்று தடவை பிளக்கப்பட்டு சொன்னார் இதுதான் ஒரு பகுதி حضرت حضرت محمد الرسول இது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இன்னும் ஒரு பார்த்த முன்னாலும் நீங்கள் சரியாக வைத்துள்ளுங்கள் சப்புளுக்கு பின்னால் உங்களுடைய குளிர்கால்களையும் சரியாக வைத்து அல்ல மிகப்பெரிய ஒரு மொழிதான் முன் கால்களை சப்புளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இமாம் எப்படி பார்ப்பார்களோ மகாராஜ் செல்ல பாலம் சொன்னார்கள் உங்களுடைய பின் கால்களையும் நான் பார்க்கிறேன் உலமாக்கல் சொல்லுறும்பித்தி பார்ப்பார்கள் பின்னாலையும் தெளிவாக பார்ப்பார்கள் அதோட பெரிய ஒரு ஆச்சரியம் அதற்கான சொல்லுகிறார்கள் நானும் الله பிலாலும் முகமது நடந்து போனோம் அடக்கப்பட்டிருக்கும் நடந்து போனோம் முகமது கேட்டார்கள் உங்களுக்கு கேட்டா என்று கேட்டார்கள் سننا رجل يا رسول الله والله ما اسمع عندما يتحدث عن هذه السننارية صلى الله عليه وسلم سننا رجل, رجل اندى قبر النار عذاب شيئا پڑل کران اندى دي الله ينك قاتل كون دي رجلان محمد صلى الله عليه وسلم ورجل قبرالي شطرم بوڑا پوڑيا شطر تي كتار رجل اندى صندر فرطل ور يودن قبر النار عذاب شيئا پڑل كون درندان அவர்களுடைய உடம்பில் எந்த பகுதியையும் அல்லாஹ் வீணிக்கல்ல தலைமுடி என்பதே தலையில் இருக்கும் வரைக்கும் அதற்கு ஒரு கண்ணியம் எந்த அந்த தலைமுடிகளை நாங்கள் சரியாக வைத்துக் கொள்வோம் ஆணுக்கும் அழகு அதுதான் பெண்களுக்கும் தலைமுடிதான் அழகு அந்த முடியை கொண்டு போய் சலூன்ல வெட்டினா நீங்கள் செலவழித்து வளர்த்த முடி அதனால் வெட்டப்பட்ட முடிகளை அவன் கையால் தொடுவதில்லை கையால் அலுவதில்லை அதனை தள்ளிவிடுவான் அதுதான் தலைமுடியுடைய ஸ்தானம் صلى الله عليه وسلم முகமதுல்ல வந்திருக்க கூடிய எல்லா நம்ப தகுந்தவர்கள் யுத்தம் நடைபெறுகிறது மும்முரமாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வலியுடைய தொப்பியை காணவில்லை தொடுங்கள் என்றார்கள்த்தம் நடக்கூடிய நேரம் அல்லவா இது தொப்பு நேரக்கூடிய நேரமா சொன்னார்கள் இல்ல ஊத்துல உபூஹா தேடினார்கள் அந்த தொப்பி கிடைக்கவில்லை நீண்ட நேரத்திற்கு பின்னால் யுத்த களத்திலே அணிந்திருந்தால் இந்த தொப்பியா தேடினீர்கள் கும்பரா முடி சிறைக்கப்பட்டது இருந்தார்கள் அபு தல்ஹாவை அபு தல்ஹாவே இந்த முடிகளை மக்களுக்கு பங்கிட்டு கொடுங்கள் என்று சொன்னார்கள் எனக்கும் அந்த முடி தரப்பட்டது நான் சுமார் அந்த முடியை இந்த தொப்பியுள்ளால் வைத்து எட்டு யுத்தம் செய்திருக்கிறேன் எட்டு யுத்தத்திலையும் வெற்றி பெற்றிருக்கிறேன் அறிவாயர் நபிடைய முடியின் வரகட் நபி அவர்களுடைய முஸ்லிம் சகைவை என்பதே அடுத்தவருடைய நம்முடைய வேர்வையே சிலவேளை எங்களுக்கு துருநாற்றத்தை அளிக்கும் வீசும் அதற்கு அடசியனவர்கள் அவர்கள் தான் நிறைய செய்தி வருகிறது காரணம் நபி அவர்களோடு வருடம் பணிவிலேயே இருந்தவர்கள் உறந்தும் பொதும் என்னுடைய தாய் உம்மு சு ஒரு போத்தலை கொண்டு வந்தார்கள் ஒரு பங்கி துண்டை அறுத்து நபியுடைய உடம்பில் இருந்து வரக்கூடிய உம்மு சுரேமே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இல்ல யார சோழல்வா உங்களுடைய வேறுவையை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் நபி அவர்கள் சொன்னார்கள் எழுங்க என்னுடைய வேறுபான் உலகத்தில கலப்படம் இல்லாத மாற்றினான் சுவருக்கத்தில் அல்ல அல்லா உலகத்திலேயே அந்த அந்தஸ்தை கொடுத்தான் ஒரு சகாபி சொல்கிறார் நாங்கள் அல்லது சர்ஆ என்ற இடத்திலே இருந்தோம் சங்கவாய சங்கம் அவர்களும் ஒன்றாம் இருந்தோம் எங்களுக்கு எங்களில உள்ள வெற்று பாத்திரத்தை நபியிடத்திலே கொண்டு வர நபியவர்கள் அந்த பாத்திரத்தில் தன்னுடைய கையை விட்டார்கள் போட்டார்கள் வெடிச்சு வாரத்தை சொல்ற தண்ணிய ஊக்கிறது வேற ஊற்று வரக்கூடிய இடத்துக்கு மண்வெட்டியால் ஓங்கி அடித்தால் அது எப்படி வருமோ அப்படி நபியுடைய விரல்களுக்கு இடையில் தண்ணீர் வந்தது அபு ஹசாடா ரவி எவ்வாறு சொல்கிறார்கள் நாங்கள் அனைவருகளும் உறுதி செய்தோம் இந்த தண்ணீர் எத்தனை பேர் நாங்கள் முன்னூறு பேர் உறுதி செய்தோம் நல்லும் நிறைய அற்புதங்கள் நபி அவர்கள் காட்டினார்கள் மரத்தை பார்த்து நபி அவர்கள் வரும்படி சொன்னார்கள் மரம் வந்தது முஸ்லிம் இருக்கிறது சொன்னார்கள் நபி என்பதை ஏற்றுக் கொள்வதாக இருந்தால் சந்திரனை பிறக்க செய்யணும் இறக்கினான் பிறனால் நெருங்கி விட்டது சந்திரன் பிறந்து கொண்டு விட்டது என்று அல்லாஹ் ஆயத்தையும் இறக்கினான் அல்லாஹுடைய நல்லது செல்லவாளர் செல்லும் சொல்லுவார்கள் மலீனாவுடைய பாதையில் நான் நடந்து போவேன் இன்னி எனக்கு தெரியும் அந்த கற்கள் எனக்கு சலாம் சொல்லும் நபிக்கு அந்த கற்கள் வந்து சலாம் சொல்லும் அந்த காலத்தில் இருந்த செல்லவாழ செல்லம் ஒரு நீண்ட தூரம் போகிறார்கள் நபியுடைய மறைவிடம் இல்லை வெளிவாசல் போகலும் மறைவில்லை தூரத்தில் இருக்கும் மரத்தை பார்த்து வா என்று அழைத்தார்கள் அடுத்த கிளையோடு அது கலந்து கொண்டது நபிக்கு மறைவிடம் கொடுத்தது தன்னுடைய தேவை முடிந்ததற்கு பின்னால் மரத்தை பார்த்து போவி மரம் மரம் படித்தார் பிறந்து கொண்டதே சாரதி நபியுடைய மூலம் நபியுடைய சைக்கிரியின் மூலம் இவ்வளவு பெரிய ஒரு முரஞ்சிதாவை முகமது அவர்களுக்கு அல்லாஹுதாக்கள் உடமாக்கள் எழுதுகிறார்கள் முரஞ்சிதாக்கள் கொடுத்ததனுடைய ஹிக்மத் என்ன தெரியுமா உண்மத்தை நல்வழிப்படுத்த அறிமுகம் செய்யும் பொழுது ஆதாரங்கள் கேட்பார்கள் மடக்குகளில் இருந்தே வேறொரு படைப்பில் இருந்து நபிமான அனுப்பப்பட்டிருந்தால் மக்கள் பேசுவார்கள் நீங்க மனிதர் உங்களால் முடியாது உங்களால் முடியும் எங்களால் என்று பேசுவார்கள் அதனால தான் அல்லாஹுக்கும் உங்களில் இருந்தே ஒரு நபி இயற்கையான மனிதனுடைய உணர்வுகளை அல்லாஹ் கொடுத்து நபியை அனுப்பினால் அனுப்பி அவர்கள் ஆதாரங்கள் கேட்கும் பொழுது அல்லாஹூ தால அந்த வெளிப்படுத்தினான் அப்பதானே அல்லாஹு என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதனை அல்லாவுடைய சக்தியை வெளிப்படுத்துவது நல்ல அல்லாவுக்கு எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்குவதற்கு தான் அபிவாரிகளுக்கு மொஹஜிசா கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த அனுமதியவர்களை குணமாக்குவார்கள் மண்ணால் பறவையை செய்து அதனை உயிர்ப்பித்து அந்த அதனை பறக்க செய்வார்கள் மரணித்தவர்களை எடுப்பாட்டுவார்கள் ذل ذاك علي سلاما اباؤك الله قد معجزا فاذا تخلق من الطين كهيئه الطير باذن لي فتنفخ فيها فتكون طيرا باذن لي وابره الحكمه والابره فيذني واذا تخرج الموت باذنني ان لدي انماديه கொண்டான் செய்தார் نبي مارகளாக இருந்தாலும் اللهளுடைய انمدي உங்களுக்குதேவே அப்படி இருந்தால் எங்களுடைய சக்தி எங்களுடைய எதிர்பார்ப்பு எங்களுக்கு நடக்க இருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் அனுமதி தேவை அதனால் பாடம் அல்ல அவன் மாத்திரம் தான் நாடு எதை செய்வான் இந்த அகிதா இருக்கிறதே அல்லா நபிக்கு உம்மத்துக்கு படித்து கொடுக்கும்படி சொன்னான் நபியை சொல்லுங்கள் மக்களுக்கு நடக்காதே இல்லாமுளனா அது முடிவு செய்தானோ அது மாத்திரம்தான் நடக்கும் அது மட்டும்தான் உலகத்திலே நடக்கும் அடையடியார்களே கால் உயர்வா செய்தியவர்கள் அவர்கள் கூட கலக்கம் அடைந்தார்கள் வெளியிலே பிரிவடுகிறேன் குகையை கடக்கக்கூடிய கால்கள் விளங்குகிறேன் குகையில் இருந்து ஈவான படிச்சு கொடுத்தார்கள் கவலப்படவே எங்களோடு இருக்கிறான் உலவாக்கல் எழுதுறாங்க இந்த வார்த்தை சொன்னதுக்கு பின்னாலதான் அங்க புறா முட்ட போடுது சிதந்தி வலையை பின்னிப்பே காரில் விலங்கட்டும் எங்களுக்கு மேலால் காரை வைக்கட்டும் மகனா அவ்வா எங்களோடு இருக்கிறான் இந்த வாரத்தையே சொன்னார்களே முன்னால நரி பின்னாலுடைய கூட்டம் அப்பாவுகள் ரெண்டும் ஒரே நேரத்தில் தென்படுகிறேன் கூட்டத்தினர்கள் சொன்னார்களே இன்னால் அமுதிரகு சொன்னார்களே என்ன சொன்னார்கள் எனக்கு வழிகாட்டுவார் அல்லாம முன்னிறுத்தின உடன் அந்த வகை வருகிறேன் அடியுங்கள் அடிப்பதா என்னுடைய அப்ப இருக்கிறான் என்ற நம்பிக்கை எப்படி உள்ளத்தில் அதற்கு பின்னால் கடலில் பன்னிரண்டு பாறை ஒவ்வொரு பாறைகளும் வரம்புகளை போல அல்ல பெரிய அல்லாஹுவை ஏற்றுக் கொள்வோம் முழுமையாக நம்புவோம் அல்லாஹை அல்லாஹ உலகத்தில யாருக்கும் எதையும் செய்ய முடியாது காலத்தை ஏற்றாதிரிகள் காலத்தை ஏற்றாதிரிகள் தரு நானே காலம் இளவை பகலை புரட்டுவன் நான் காலத்துடைய நிலைமைகள் அது உங்களுடைய சேலை பொறுத்து தான் மாறும் என்ற யதார்த்தமான ஈமானின் சக்தி அல்லாஹ் எங்களுக்கு படித்து தருகிறான் அல்லாஹுடைய நல்லதார்களே அல்லாஹ் எங்களுக்கு பொறுப்பானவன் குறிப்பாக இந்த நாட்டில் முஸ்லிம்கள் நாம் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாட்டிற்கு விஸ்வாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுதும் நாட்டை நேசிக்கூடியவர்கள் நாங்கள் எனவே எங்களுக்கு மேலால் எல்லா காரியங்களையும் யாருக்கு எவ்வாறு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை படைத்தரப்பு அறிந்து கொண்டிருக்கிறான் அந்த அடிப்படையில் இலங்கை நாட்டுடைய தற்போதைய நிலைமை எல்லோருக்கும் தெரியும் வாக்குரிமை அது எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் சுதந்திரம் ஆனால் அதற்கு ஒரு படி மேல் நாங்கள் முஸ்லீம்கள் இஸ்லாமியங்களுக்கு சமாதானத்தை சமத்துவத்தை இஸ்லாமியங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறதுலா அந்த உரிமைகளை தாராளமாக செலுத்த முடியும் நாங்கள் அனைவர்களும் செலுத்த வேண்டும் என்ற விடயத்தையும் நாங்கள் உறுதியிலே கொண்டு யார் யார் என்னென்ன கதைகள் என்னென்ன விடயங்கள் எல்லாம் அதை மீடியாக்கள் ஆக இருக்கலாம் அல்லது ஒவ்வொருவருடைய வாய்ப்பேசியின் மூலமாக இருக்கலாம் அவைகளை நாங்கள் அதனுடைய உண்மை நம்பக தெரியாது எங்களுடைய ஈமனை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம் அல்லாவுக்கு மாற்றமாக எந்த இடத்திலேயும் நாங்கள் பேச எல்லாம் அல்லாவுடைய நாட்டத்தை கொண்டுதான் நடக்கும் என்பதை அந்த முரளிதாக்கள் எங்களுக்கு சொல்லி ஏன் வளமை இவ்வாறு ஆனால் அல்லாஹ் மலையிலிருந்து தரமுடியும் ஒவ்வொரு மனிதரும் படிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு ஈமானுடைய பாடம் என்பதை எங்களுடைய உள்ளத்திலே கொள்வோம் அல்வா எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் யா அல்லா எங்கள் அனைவர்களுக்கும் திடீர் மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயாக வீதி விபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக திடீர் மாரடைப்பை விட்டும் பாதுகாப்பாயாக பயங்கரமான கேவலமான குணமாக்க முடியாத நோய்களையால்லா எங்களுக்கோ எங்களுடைய பரம்பரைகளுக்கோ தந்துவிடாதயா எங்களை நீ பாதுகாப்பாயாக எங்களுடைய பெற்றோர்களையால்லா நீ கண்ணியப்படுத்துவாயாக கபூரிலே மண்ணறையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்களுடைய கபுரை எங்களுக்காக உலகத்திலே கஷ்டப்பட்டவர்கள் நாங்கள் தனி நிமிர்ந்து வாழ்வதற்கு எங்களுடைய பெற்றோர்கள் தானே அவ்வளா காரணமே அல்லா இப்பொழுது அவர்கள் இல்லையா அவ்வளா மண்ணறையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் கிராமத்துடைய நாளையிலே பெற்றோர்களோடு எங்களை சேர்த்து விடுவாயாக எங்கள் அனைவர்களுடைய துவாவை மேற்கொள்ளியவாயாக